என்னை அறிவிப்பு செய்பவர்களுடன் துல்ஹ் மாதம் பத்தாம் நாள் அனுப்பி வைத்தார்கள் நாங்கள் மீனாவில் நின்று கொண்டு அறிந்து கொள்ளுங்கள் இந்த வருடத்திற்கு பிறகு எந்த முஷரிக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடாது நிர்வாணமாக யாரும் காபாவை வளம் வரக்கூடாது அறிவிப்பு செய்தோம் பின்னர் நபி அலிஹி வசல்ல அழி ரலி லாகும் அவர்களை அனுப்பி வைத்து திருப்பூர் ஆணின் அத்தியாயத்தில் ஒப்பந்த முடிவு பற்றி முதல் இருபது வசனங்கள் அறிவிப்பு செய்ய மாறு கட்டளையிட்டார்கள் எங்களுடன் அழி ரதில்லாகும் அவர்கள் துல்ஹ் மாதம் பத்தாவது நாள் மினாவில் நின்று கொண்டு இந்த வருடத்திற்கு பிறகு எந்த முஷ்ரிக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடாது காபாவை எவரும் நிர்வாணமாக வளம் வரக்கூடாது என அறிவிப்பு செய்தார்கள்